नमो ब्रह्मा ब्रह्मा नमो प्रत्यगर्थो நமோதிதாம்பிரதாயோ விபோ மஹோ நமோ भद्रं पश्ये பதிரம் பய ஸிரைரங்கை வாம்சி ஸ்வீந்திரோ பூஷா விஷவே நரிஷ்டே ஸ்வோஸ்பிஷ் आत्मा சேன்தேஷ ஆமா சமச்சரியேணம் அந்தோஹி சுப்பந்தி யீணோஷா அங்கிரஸ் பிரம்ம வித்யாச்சாரியர் ஷவுனகருக்கு ஏக விஜானத்தை ஏகாத்ம விஜானத்தை உபதேசம் செய்திருக்கிறார் மேலும் மேலும் நன்கு கருத்தை புரிந்து கொள்வதற்காக திரும்ப திரும்ப ஆத்ம தத்துவம் விளக்கப்படுகிறது ஆத்ம தத்துவத்தை புரிந்து சாதனங்களும் விளக்கப்படுகின்றன பக்ஷித்வய கல்பனா உபதேசிக்கப்பட்டது இரண்டு பக்ஷிகளை பற்றிய கல்பனை உபதேசிக்கப்பட்டது உருவகம் கூறப்பட்டது அங்கே தனுர்வித்யா கல்பனா நிதித்தியாசனத்துக்காக கூறப்பட்டது இங்கே ஞானத்துக்காக இரண்டு பக்ஷிகள் கல்பனை கூறப்பட்டது ஆக இந்த சரீரத்தில் இருக்கிற சாக்ஷி சைதன்யத்தை நான் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சிதாபாசனை அகங்கார சைதன்யத்தில் இருக்கும் நான் என்கின்ற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும் தேகாத்ம புத்தியை அபராவித்யாவினால் நீக்க வேண்டும் ஜீவாத்ம புத்தியை பராவித்யாவினால் நீக்க வேண்டும் ஆ அபராவித்யா தேகாத்ம புத்தி நிவர்த்தி சாதனம் பராவித்யா ஜீவாத்ம புத்தி நிவர்த்தி சாதனம் அப்படி புரிஞ்சுக்கணும் பராவித்யா என்ன பண்ணுகிறது ஜீவாத்ம புத்தியை நீக்குகிறது அபராவித்யா எதை நீக்குகிறது தேகாத்ம புத்தியை நீக்குகிறது தேகாத்ம புத்தியில் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் சொல்லி தேகாத்ம புத்தியை நீக்குகிறது அபராவித்யா இதை நாம் புரிஞ்சுக்கணும் இந்த பரமாத்மாவாகத் தன்னை புரிந்து கொள்வதற்கு சாதனங்கள் தேவை பக்குவம் இல்லை என்றால் இந்த நுண்மையான ஜானம் அடையப்பட முடியாது அதற்காக நம்ம பார்த்தோம் நேற்றைக்கு ஏஷஹா ஆத்மா சத்தியன லப்யா ஏஷகா ஆத் நித்தியம் போட்டுக்கணும் எப்பொழுதும் சத்தியத்தை பேசணும் ஏதோ கொஞ்ச நாளைக்கு சத்தியம் பேசணும் வேதாந்தம் புரிகிற வைக்கணும்னு அர்த்தம் இல்லை வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாலேயே எப்போவும் சத்தியம் பேசி வேண்டும் இல்லாட்டி உபனிஷத்து முதல்ல அதே சொல்வது சத்தியம் வத அப்புறம் தான் தர்மஞ்சரா சொல்றது சங்கராச்சாரியர் தர்மங்களிலெல்லாம் சிறந்த தர்மம் சத்தியபாஷணம் ஏன்னா தர்மத்துக்குள்ளேயே சத்தியம் அடங்குகிறது தர்மத்துக்குள்ளேயே சத்தியம் அடங்கினாலும் உபரிஷத் வந்து சத்தியம் வதன்னு சொன்னதுக்கு காரணம் சத்திய விசேஷ கியாபனார்த்தம் சத்தியத்தினுடைய விசேஷத்தை விளக்கிறதுக்காக ஆ சத்திய விசேஷத்தை விளக்குவதற்காக வேண்டி தர்மத்துக்குள்ளேயே உயர்ந்த தர்மம் சத்தியம் பேசுகிற தர்மம் அதனால்தான் உபநிஷத்து சத்தியம் வதன்னு தனியாக பிரித்து தர்மம் சர சொல்லித் தர்மம் சரன்னு சொன்னாலே போரும் சத்தியம் வதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சத்தியம் வதன்னு சொன்னதுக்கு காரணம் அது உயர்ந்த தர்மம் என்பதை காட்டுவதற்காக கேனோபனிஷத்துலேயும் சொல்லி இருக்கிறது ஆன்மீக வாழ்க்கை என்பது சத்தியத்தில் தான் இருக்கிறது தஸ் தப்போ தமஹ கர்மேதி பிரதிஷ்டாவேதா சர்வாங்காணி இந்த சத்தியம்ங்கிற இருப்பிடத்துல தான் இந்த புலநடக்கம் மனக்கட்டுப்பாடு முதலான தவங்கள் நிலைத்திருக்கின்ற தஸ்ய த போ தமஹர்மேதி பிரதிஷ்டேதாக தர்ம அனுஷ்டானம் தபஸ் புலநடக்கம் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் பொய்பேசாமல் இருப்பது என்று கேனோபரிஷத்தும் சொல்லியிருக்கு ஆகவே நித்தியம் சத்தியேன லப்யகா நித்தியம் தபசா லப்யகா சமயக் ஞானேனங்கிறதுக்கு மேலும் ஒரு சிறு விளக்கம் சொல்கிறேன் ஞானம் என்பது சம்யக் ஞானம் என்பது சமயக் விசாரகா என்று பொருள் நன்கு விசாரிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியது நல்ல ஞானத்தினால் அர்த்தம் இல்லை சமய பிரயத்னா என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் எதாபூதார்த்ததர்சனப்பிரயத்தனேன சமய்ஞானசம்பாதனார்த்தம் பிரயத்னவிசேஷா அத்தியான சமய்ஞானமேவைஹி சாட்சாத் ஆத்மலாபாரணம் சமய்ஞான நேரடியாக ஆத்மா உணர்த்துகிறது அத்தான் தது அர்த்த விசாராதி பிரயத்னாக அத்த சமியக் ஞானம் கிரகீதவியம் ஆக ப்ராப்பர் என்கொயரின்னு அர்த்தம் நல்ல குருமுகமாக விசாரம் பண்ணுறதுன்னு அர்த்தம் இப்படி பொறுமையாக உட்காந்து பதிமூணு நாளாக படிச்சுட்டே இருக்கோமே அதுக்கு பேர் தான் சமியக் விசார என்னெல்லாம் ஒரு மந்திரத்தையும் திரும்ப பார்த்தா தெரியும் இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லப்பட்டது இதில் புரிந்த பகுதி எது புரியாத பகுதி எது எல்லாமே அப்படி அர்த்தம் பண்ணிடக்கூடாது புரியாதுன்னு இப்படி ஒன்று ஒன்றையும் பார்த்தா சம்யக் விசாரகான் சமக் விசாரகா நேற்றுக்கு சொன்ன லைட்டு உதாரணம் அதிகாரிக்கு சொன்னேன் அதே இது குரு சாஸ்திரத்துக்கு சொல்லலாம் பல்புங்கிறது சாஸ்திரம் குருங்கிறது கரண்ட் இந்த பல்பு எரியணும்னா சாஸ்திரம் விளங்கணும்னா குருங்கிற எலக்ட்ரிசிட்டி வேணும் முதல்ல எலக்ட்ரிசிட்டி எதுக்கு உதாரணமாக சொன்னேன் பல்பு வந்து ஞானத்துக்கு உதாரணமாகவும் எலக்ட்ரிசிட்டி அதிகாரித்துவத்துக்கு உதாரணமாகவும் சொன்னேன் இப்போ இங்கே என்ன சொல்கிறேன் சம்மக் விசாராங்கிறது அர்த்தத்தில் என்ன பண்ணுறோம் சாஸ்திரம் குருவினுடைய அனுகிரகம் இல்லாமல் விளங்காது அனுகிரகம்னா என்ன சும்மா வீபூதி கொடுக்கறது புஷ்பத்தை வைக்கிறது தலையை தொடல்லை பொறுப்பாக ஒரு ஒரு பதத்துக்கும் நேற்றுக்கு சொன்னதையே திரும்ப அர்த்தம் சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு பேர் தான் சம்மியக் விச்சாரா சமியக் ஞானம் என்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் சமயக் விசாரகா நல்ல முறையாக ஆராய்ச்சி பண்ணுவது எப்படி ஆராய்ச்சி பண்ணினால் தெள்ளத்தெளிவாக கருத்தானது நமக்கு விளங்குமோ அப்படி ஆராய்ச்சி பண்ண வேண்டும் அப்படிப்பட்ட ஆராய்ச்சி முறையை அறிந்தவர் குருநாதர் அவரும் அந்த ஆராய்ச்சி முறையை முறையை தன்னுடைய குருவிடமிருந்து கற்றிருக்கிறார் ஆதி குருவே ஆராய்ச்சி முறையை அருளியவர் சம் வேதாந்த கிருத் அப்படின்னா வேதாந்த விசாரக் கிரமகிருத் சம்பிரதாய கிருத் என்று ஆதிசங்கரர் அந்த பதினைஞ்சாவது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிற வேதாந்த கிருத் என்ற பதத்திற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார் ஆக சத்தியம் தபஸு சம்யக் ஞானம் பிரம்மச்சரியம் எல்லாமே நித்தியம் சர்வதம் சர்வதர்வதா சமயம் சர்வதா பிரம்மச்சரியம் இதெல்லாம் இருந்தால் என்ன ஆகும்னா க்ஷீணோஷா எதைய எப்படி படிக்கணும்னா இது அண்வயம் பண்ணுறது க்ஷீணோஷா எதையம் பசியி சத்தியன லிய அந்த ஆத்மாவுக்கு விசேஷம் அந்த ஷரீரே ஜோதிர்மயோஹி சுப்ரஹா அந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா ஷரீரத்துக்குள்ள இப்ப இந்த மந்திரங்கள் எல்லாம் பார்த்தோமே ஹிருதயத்தில் இருக்கிறது ஹிரண்மையே பரே கோஷே விரஜம் பிரம்ம நிஷ்கலம் தச்சுப்ரம் ஜியோதிஹி அதேதான் உள்ளத்தினுள்ளே ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தூய உணர்வாகிய ஆத்மாவை எந்த அந்த ஆத்மாவை சந்நியாசிகள் அழு மாசற்றவர்கள் உணர்கிறார்களோ அதை நீ சத்தியத்தினாலும் தவத்தினாலும் சமய ஞானத்தினாலும் பிரம்மச்சரியத்தினாலும் அடைந்து கொள்ள வேண்டும் இப்படிலாம் சேர்த்துக்கணும் அப்போ க்ஷீணோஷாக எதையாக கஷீணதோஷாக அர்த்தம் காமக்ரோதராக காமம் குரோதம் இவைகளெல்லாம் நீங்கியவர்கள் தோஷம்னா என்ன அர்த்தம் விருப்பு வெறுப்பு முதலான குற்றங்கள் மன மாசுகள் மன மாசுக மாசுகள் அற்றவர்கள் மன மாசு உற்றவர்களுக்கு உண்மை விளங்காது மன மாசு அற்றவர்களுக்கே மெய்ப்பொருள் விளங்கும் மனத்துக்கண் மாசு இளன் ஆக வேண்டும் எத்தையாகனா என்ன அர்த்தம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது எத்தையாகன்னா முயற்சியாளர்கள்னு அர்த்தம் முயற்சியாளர்கள்னு தமிழில் சொல்லலாம் சன்னியாசிகளுக்கு தான் முயற்சியாளர்கள்னு பேர் என்ன முயற்சி பண்ணுகிறார்கள் இந்த புலனின்ப நாட்டத்திலிருந்து விடுபட்டு அருளின்ப நாட்டத்திலே இருக்க முயற்சி பண்ணுகிறார்கள் சிறு இன்ப நாட்டத்திலிருந்து விலகி பேரின்ப நாட்டத்திலேயே இருக்க முயல்பவர்களுக்கு பெயர் யத்திகி யத்திகி யத்திகினா முயற்சி பண்ணுபவன் என்ன முயற்சி பண்ணுகிறவன் இந்திரிய நிகிரகம் பண்ணுவதற்கும் மனோ நிகரம் பண்ணுவதற்கும் முயற்சி பண்ணுபவன் சுவாபாவிகமான விஷயானந்தத்திலிருந்து விடுபட்டு ஆத்மானந்தத்தை முகவரை ஞாபகம் இருக்கோ தெரியல இருக்க விரும்புகிறவன் முதல்ல முகவரையெல்லாம் சொல்லியிருக்கேன் விஷயானந்தம் ஆத்மானந்தம் எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு பதிமூணு நாள் ஆகிடுச்சு அதனால் மறந்து போயிருக்கும் பாருங்கள் பதிமூணு நாள்லேயே முகவரை இன்ட்ரடக்ஷன் என்னென்னா ஞாபகத்தில் இல்லை உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் எதையகா எதையஹா இன்னொரு அர்த்தம் சொல்கிறது உண்டு இவர்களுக்கு ப்ராப்பர் டைரக்ஷன் இருக்குது அதாவது சரியான திசையை நோக்கி போகிறார் மற்றவெல்லாம் வாழ்க்கையில் வந்து சரியான திசையை நோக்கியாக போயின்ட்டுருக்கான் பணம் பணம்னு அலையிறவன் வந்து சரியான டைரக்ஷன்லேயா போகிறான் விஷய சுகம் காமம் காமம்னு போகிறவன் சரியான டைரெக்ஷன்லேயா போகிறான் புண்ணியங்கிறவன் கூட சரியான டைரெக்ஷனில் போகலேங்கிறோம் நம்ம புண்ணியமும் கூட பழையபடியும் விஷய சுகத்தை முக்கிய முக்கியமாக கொண்டதாக ஆகிவிடும் ஆகையினால் அர்த்த காம தர்மங்கள் எல்லாம் சரியான பாதைகள் அல்ல ஒரு பே ஒரு ஒப்புக்கு நம்ம தர்மத்தை சரியான பாதைன்னு ஒத்து அது மோட்சத்துக்குட்டின்னு போயிடும் ஆக தர்மம் இல்லாத அர்த்த காமம் சரியான டைரக்ஷன் இல்லை என்னது பழி என்ன ஆற்றில் கிடந்தும் ப துறை தெரியாது அலைகின்றனையே எல்லாம் எவ்வளோ கோட்டி சொன்னால் இருந்தாலும் சரி எங்கோ என்னமோ இன்னும் மிஸ்ஸிங்கார் என்னமோ சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்னா என்னன்னா நீ தான் நீ மிஸ் பண்ணிவிட்டப்பா உன்ன மிஸ் பண்ணிட்டு நீ யாருன்னு புரிஞ்சிக்காமல் என்னத்தை எல்லாமும் மிஸ்டர் மிஸ்ஸு மிஸ்ஸு எல்லாம் போட்டுருக்கீங்க ஆகையினால் எது முக்கியமோ அது சைதன்ய ஆத்மாவோட சொரூபத்தே மிஸ் பண்ணிவிட்டே அஹய க்ணோஷா எத்த பசிய சந்தீரோயு வம் சத்தம் தபா நம் சமையினே तपसा, ப்ரமச்சரியேண சத்யன்தபானே இப்போ இதெல்லாம் ஓணுங்கிறத சொல்லி இருக்கிறது இப்போ சத்தியத்தை முக்கியமாக சொல்லுகிறது அடுத்த மந்திரம் சத்யமேவய சத்ய பிவயானம்திருஷையோமா எிற தியசிய பரமம் நதானம் சத்தமேவியான எத்தியசிய பரமம் நிதானம் உபனிஷத் எல்லா சாதனங்களையும் சொல்லியிருந்தாலும் சத்தியத்தை இது பண்ணுங்கிறது ஆனால் எல்லா சாதனங்களையும் சேர்த்துக்கணுங்கிறார் இங்கே சத்தியமேவ ஜெயத்தேங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சேர்த்துக்கணும் சத்யமேவ ஜயத்தை சத்தியமேவ ஜயத்தை சர்வதா தப்தபாய ஜயத்தே சர்வதா சமய ஞானமேவ ஜயதே சர்வதா பிரம்மச்சரியமேவ ஜயதே சத்தியத்தை தலைமையாக கொண்ட அனைத்து குணங்களும் இருந்தால்தான் வெற்றியடைய முடியும் ஜயதே ஜயதேன ஜெயதி இதுதான் நம்முடைய நாட்டினுடைய எம்பளத்தில் போட்டிருக்கு சத்தியமேவ ஜயதே மூணு சிங்கத்தை போட்டு நடுவில் அசோக சக்கரத்தை போட்டு கீழே சத்தியமேவ ஜெயத்தே தமிழ்நாட்டிலையும் கோபுரத்தை போட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரத்தை போட்டு அதான் அந்த கோபுரம் கோபுரத்தை போட்டு அங்கேயும் வாய்மையே வெல்லும்னு சொல்லி நிறுத்திவிட்டேன் அது வெறும் எம்பளத்தில் மாத்திர ராச்சாரியர் ஒரு அழகான கருத்து சொல்றார் சத்தியம் ஜெயிக்கும்ங்கிற கருத்து இல்லப்பா சத்தியத்தை உடையவன் ஜெயிப்பான்னு அர்த்தம் சத்தியம் ஜெயிக்கும் சொல்லாத சத்தியம் ஜெயிக்கும்னா அது என்ன சத்தியம் என்ன ஒரு தனி பொருளாது அதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றது பணம் தான் ஜெயிக்கும்னா பணம் தான் ஜெயிக்கும்னா என்ன அர்த்தம் எலெக்ஷனில் பணம் தான்ப்பா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறான்னு வச்ச உங்களேன் எலெக்ஷனில் சத்தியமாக ஜெயிக்கும் எலெக்ஷனில் பணம்தான் ஜெயிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் யார்கிட்ட எந்த அரசியல்வாதிகிட்ட நிறைய பணம் இருக்கோ அந்த அரசியல்வாதி பணக்காரந்தான் ஜெயிப்பான் அப்படின்னு அர்த்தம் பணம் தான் பணம் வந்து வெட்டிக்குள்ள ஜெயிக்குமா என்ன பணத்தை உடையவன் அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல காந்தி நோட்டை கொடுத்தா அப்படி சொல்லணும் ஆயிரம் ரூபாயிலும் காந்தி இருக்குல்ல இருக்கு காந்தியை அதில் போட்ட சத்திய சோதனை அவருக்கு பாவம் அவருக்கு செத்த பிறகு சத்திய சோதனை விடலை அப்போ இதெல்லாம் என்னதுன்னா பணம் தான் ஜெயிக்கும்ங்கிறது புரியுறது இல்லையா பணக்காரன்தான் ஜெயிப்பான் பணம் தானா ஜெயிக்காது அது மாதிரி சத்தியம்ங்கிற குணம் தானா ஜெயிக்காது சத்தியம்ங்கிற குணம் யார்கிட்ட இருக்கோ அவன்தான் ஜெயிப்பான் எதை ஜெயிப்பான் ஆன்மீக வாழ்க்கையில் வெற்றி காண்பான் சொல்லப்போனா மனித பிறவியிலே வெற்றி அடைந்தவன் அவனே ஆகவே பணமே ஜெயிக்கும்னு உபனிஷத் சொல்லல காமமே ஜெயிக்கும்னு உபனிஷத் சொல்லல புண்ணியமே ஜெயிக்கும்னு கூட சொல்லல சத்தியமேவெ சத்தியத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று சத்தியம்னா பிரம்மனுக்கே சத்தியம்னு பேர் அது பிரம்மனுடைய ஸ்வரூபம் அது சத்தியம்னா தூய இருப்புன்னு அர்த்தம் இந்த இடத்துல என்னென்னா பொய் பேசாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் ஒன்று பேசினா உண்மையை பேசு பேசாமல் இருந்தாலும் மௌனமாக இருந்தாலும் பரவாயில்லை பொய் மாத்திரம் பேசிவிடாதேப்பா பொய் வந்து உனக்கு தெரியாது அது எவ்வளவு வேலை பண்ணுன்னு தெரியாது அதாவது சுவாமிஜி எனக்கு பொய் பேசினா மனசு குறு குறுங்கிறது சொல்கிறான் பாருங்க அவன் புண்ணியாத்மா நிறைய பேருக்கு பொய் பேசினா குறுகுறுன்னே வர்றதில்லை மகாபாபி ஆகையினால பொய் பேசி நம்ம சொல்றோம் இல்லையா இந்த இடத்துல அதை சொல்லிட்டேன் ஒரு மாதிரி கில்ட் ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீ நிச்சயம் முன்னேறுவேன் அந்த குற்ற உணர்ச்சி இருந்தாலே இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கு ஆகவே நீ நிச்சயம் உனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவார் நீ இந்த குறுகுறுல இருந்து விடுபடுவாய் குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கு குற்றத்தையே புரிஞ்சுக்காத நெஞ்சா இருந்தா இதெல்லாம் கிடையாது எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே பண்றது எவ்வளவு போய் சொல்லுகிறீங்க அது ஒன்று என்னை டச்சே பண்ண ஒரு எலெக்ஷன் நான் சொல்ற போய் கொஞ்சமா நெஞ்சமா அவ்ளோ போய் சொல்றேன் அப்ப இவன் வாழ்க்கையை ஜெயிப்பான அவன் ஜெயித்தவனாக காணப்படுவான் நல்லா பெரிசா கொட்டை எழுதி எழுதி வசதிகளில் அவன் வெற்றி கண்டவனாக காணப்படுவான் ஆனால் அமைதியில் அவன் வெற்றி கண்டவன் இல்லை உள்ளத்தின் அமைதியில் அவன் வெற்றி கண்டவன் இல்லை கம்ஃபர்ட் எல்லாம் வந்து ஃபிசிக்கல் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் பீஸ் ஆஃப் மைண்டாக கொடுக்கறது பீசஸ் ஆஃப் மைண்ட் தான் இந்த கம்ஃபர்ட்ஸை காப்ப சம் கம்ஃபர்ட்ஸை அனு வாங்குறதுக்கு அதை காப்பாற்றுறதுக்கு அதை அது செத் அது அழிஞ்சுதுன்னா அது திரும்பவும் இது பண்ணுறதுக்கு எத்தனை பொய் சொல்ல வேண்டியிருக்கு பொய்யோ பொய் ஆனால் என்ன பண்ணுறோம்னா பாவன் வேத மாதா சொல்லிக்கிட்டே இருக்கான் திரும்ப திரும்ப ரு தந்துவா சத்தேன பருஷின் சாமி சத்தியம் சொல்லிகிட்டு இருக்கும் சாஸ்திரத்தை நான் சரியாக படிச்சுக்கணும் சாஸ்திரப்படி நான் வாழணும்னு சாப்பிட்ற போது நான் சாப்பிட்றது எதுக்காக சாஸ்திரத்தை சரியாக படித்து சாஸ்திரத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக சாப்பிட்றேன்னு சொல்கிறான் கிரகஸ்தனே பிரம்மச்சாரியே சாப்பிட்ற போது சாப்பாட்டை வந்து முதல்ல வந்து காயத்ரி மந்திரத்தினால் காயத்ரியா புரோக்ஷியா அப்புறம் வந்து திரும்ப ஒரு தினம் சுத்திரா தேவ சமித பிரசுவா சத்தியந்திர்தேன பரிசிஞ்சாமி ருதந்த்வா சத்தேன பரிசிச்சாமி காலம் பகலில் வந்து சத்தியந்தொர்த்தேனை பரிசிஞ்சாமி பரிசிஞ்சாமி சொல்லி எவ்வளவு மனசில் இருந்தால் வேதம் அதுதான் வேதம் வேதம் சிறந்த தமிழ்நாடு வேதம்னா இப்போ என்ன தப்பாக பிராமணம் பண்ண அக்கிரமந்தான் இத்தனைக்கும் காரணம் அப்படி சொன்னதுனால ஒன்றும் தப்பு இல்லை ஏன் சுவாமிஜி இப்படி குத்தி குத்தி பேசுகிறீங்க பிராமணர்களை அப்படின்னா இவங்க தர்மத்தை விட்டதுனால தான் சங்கராச்சார் நான் சொல்லலை ஆதிசங்கர்னு சொல்லியிருக்கார் கீதா பாஷ்யத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் சொல்கிறார் பிராமணனும் ஷத்ரியனும் உருப்படியாக இருந்தால் சொசைட்டி உருப்படியாக இருக்கும் பிராமணனும் ஷத்ரியனும் சரியா இல்லைன்னா மற்ற யாரும் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பிரம்ம ஷத்ரே சர்வம் பரிபாலயித்தும் அலம் போயிட்டு போட்டு இதெல்லாம் சொன்னால் டைம் ஆகிடும் அதில் சத்தியமேவ ஜெயத்தை நீங்கள் எல்லாம் போட்டுக்கணும் சத்தியமேவ ஜெயத்தே தபாயேவ ஜத்தே பிரச்சரியவ ஜ ஜ சமயக் ஞானமேவ ஜ ஜெயத்தேன்னு அதையும் அண்டர்ஸ்ட் சேர்த்துக்கணும் நீங்கள் அதில் சத்தியம் பிரதானம் அதுதான் அந்ர்த்தம் அந்ர்த்தம் பொய் ஜெயிக்காது அப்படின்னு அர்த்தம் அது போட்டா ஒரு கண்டிஷன் போட்டு உபரிஷத்தில் இன்னும் பல வேதத்தில் பல இடங்களில் அர்த்தமெல்லாம் இருக்கு நான் தம்பதே தெய் பேசாதே நாசியிராணோ நாசேத் பொ பேசல வீட்டில் தங்காதே வேதத்தில் இருக்கு நாசியிராணோ ந்வா கசேத் சத்யேராஹித ஆக்னேய வைராத்திரி ஆக்னேய பசவ ஐந்திரமஹ் தங்காரு அபத்தியமாதினீயம் மந்திரம் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு நினை சொன்னாலே திருப்தியாக இருக்கு இதெல்லாம் வந்து பிரதமாஷ்டகம் எஜுர்வேதத்தினுடைய தைத்திரிய ஆரண்யத்தில் தைத்திரிய யஜுர்வேதத்தில் பிரதமாஷ்டகத்தில் பிரதம பிரஷனத்தில் எத்தனா மந்திரமும் மருந்து போச்சு இருக்குது அங்கே இருக்குது ஃபர்ஸ்ட்டு சாப்டர் ஒரு காலத்தில் பரீட்சா அதிகாரியாக இருந்தேன் மந்திரமே மருந்து போயிடுச்சு எக்ஸாமினராக இருந்தேன் வேதமெல்லாம் சொல்கிறது ஏதோ இருபத்தெட்டு இருபத்தெட்டு வருஷம் ஆகிடுது எல்லாம் மருந்து போயிடுச்சு அங்கங்கே இருக்குது அது பண்ணணும்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு லைப்ரரியே சரணம்னு உட்காந்துருக்கணும் வேறு எங்கேயும் போகக்கூடாது காலம்பரத்துலேருந்து காலம்பரம் ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு லைப்ரரியில் நுழைஞ்சால் இடையில மத்தியே மத்தியே ஏதோ சாப்பிட்றதுக்கு இருக்கணுமே தவிர மற்ற நேரம்லாம் அங்கேயே உட்கார் பண்ணால் பெரிய பெரிய வேலை பண்ணிவிடலாம் என்னவோ திரும்பவும் கண்ணாடி துண்டுக்கிட்டே போனால் எப்படி இருக்கும் நான் அர்த்தம் அனர்த்தம் ந ஜத்தே போட்டுக்கணும் அனர்த்தம் ந ஜத்தே பொய் ஜெயிக்காது அப்பிரம்மச்சரியன் ஜெயிக்காது அதாவது வேதாந்த விசாரம் இல்லாமல் வாழ்க்கையை நீ வெற்றி அடைய முடியாது அப்படிலாம் போடுங்க தவம் இல்லாமல் மன ஒருமுகப்பாடு இல்லாமல் நீ வெற்றி அடைய முடியாது இத்தனையும் வேணும் இந்த நாலு பண்புகளும் வேணும் அதில் ரொம்ப முக்கியம் சத்தியம் அப்புறம் என்னென்ன சத்தியத்தினால்தான் தெய்வீக பாதை போடப்பட்டிருக்கிறது தேவயானஹா சத்தியேன தேவயானஹா பந்தாக சத்தியேன விததா தேவயான தேவையான ஸ்பந்தகன அர்த்தம் தேவலோகத்திற்கு செல்லும் வழி பாதையானது சத்தியத்தினால் வேயப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு ஃபிகரேட்டிவ் அப்படியே அர்த்தம் பண்ணிக்கூடாது நீ சத்தியம் இருந்தால் எந்த உலகத்திலையும் போய் நிம்மதியாக வாழணும் அதனால்தான் பெரியவங்க சொன்னாங்க அதாவது வெளிநாட்டில் வெளிநாட்டுக்கு நீ போகணும்னா நல்ல படிப்பு இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம் அதுதான் உனக்கு செல்வம் வெளிநாட்டுக்கு எல்லோரையும் கூப்பிட்றதுக்கு காரணம் என்ன படிப்புங்கிற செல்வம் இருக்கிறதுனால வெளிநாட்டில் மதிப்பு விதேஷேஷு தனம் வித்யா வியசனேஷு நல்ல ஒரு காரியத்தை நல்லா பண்ணுறதுக்கு சரியான புத்தி தனம் ஒரு திட்டம் தனம் அப்புறம் என்னது வியசனம்ங்கிறது ரெண்டு அர்த்தம் இருக்குது வியசனம்னா முயற்சின்னு ஒரு அர்த்தம் வியசனம்னா துக்கம்னு ஒரு அர்த்தம் நல்ல ஒரு முயற்சிக்கு புத்தி வேணும் நல்ல துக்கத்தை நீக்கிறதுக்கும் புத்தி வேணும் பரலோகே தனம் தர்மஹா பரலோகத்துக்கு தனம் நீ பண்ணுற புண்ணியம் அல்லது பிற்கால வாழ்க்கைக்கு நீ முற்கால வாழ்க்கையில் செய்கிற புண்ணியம் அப்புறம் ஒழுக்கம் எங்கும் செல்வமாகும் ஷீலம் சர்வத்திரவை தனம் அது மாதிரி இதை புரிஞ்சுக்கணும் அந்த தேவலோக பாதையானது சத்தியத்தினால் இருக்கிறது தேவலோகத்தை அடையணும்னா என்ன பண்ணணும் பிரம்மலோகத்துக்கு போகணும்னா நீ பொய்ப்பேசாமல் இரு சத்தியத்தை கடைப்பிடி ராமகிருஷ்ண பிரம்ம சார் கதையில் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த கிரீஷ் சந்திர கோஷ்டை இருந்த ஒரே ஒரு நல்ல குணம் என்னன்னா பொய் பேசாமல் இருக்கு ராமகிருஷ்ணர்கிட்ட வந்து அவர் சொல்லிவிட்டார் நான் வந்து நீ வந்து என்ன வரிசையாக சொல்லிகிட்டே வந்தார் இல்லையா இதை விட்டுவிடு அதை விட்டுவிடு கடவுளை கும்பிடு என்னெல்லாமே சொல்லி பார்த்தார் ஒன்றுத்துக்கு அவர் கேட்கல அவர்கிட்ட ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ் இருந்து போய் பேச மாட்டார் அப்புறம் என்ன சொன்னார்னா நீ வந்து குடிக்கிற போது என்ன நினச்சிக்கும் அப்படின் சரி அது வேணாம் பண்ணுறேன் அது ஒன்று போகும் அதுக்கப்புறம் அவரை நினைக்கிற போதெல்லாம் அவரால் குடிக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க அப்புறம் அவரே சொல்லியிருக்கார் விவேகானந்தர் அவரை பற்றி பேச சொல்கிற போது என்ன பெரியது அக்கிரம அயோக்கிய சிகாமணி சித்வான் என்னது அனைத்து தீக்கொட தீய குணங்களிலும் கடைந்தெடுக்கப்பட்ட பேர் வழி அப்படி தான் சொல் அதாவது எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆல் பேட் திங்ஸ் மொத்த உருவம் அவர் வந்து சொல்கிறார் அப்புறம் இந்த பாருங்கள் அவர் ராமகிருஷ்ணனுடைய மகிமை என்னென்ன இந்த விவேகானந்தர் பக்கத்தில் உட்காந்து வச்சுருக்காரு அதுதான் அவருடைய மகிமைன்னார் அவர் நம்ம இன்னொரு கதை சொல்லுவான் ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணுக்கு மாப்பிளை பார்த்தார் மாப்பிள ஏட்ட கேட்டார் பழக்கம் இருக்கான்னு கேட்டார் கிடையாதுன்னா வேற எதாவது அந்த பழக்கம் இருக்கா இந்த பழக்கம் இருக்கா நிறைய கேட்டார் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு கெட்டுக்குனு கூட உன்கிட்ட ஒரே ஒன்று இருக்கு அப்படின்னா என்னதுன்னா அப்பப்போ பொய் பேசினே இருக்க என்னாச்சு அவன் சொன்ன அத்தனை ஸ்டேட்மெண்ட்டும் அவுட்ட போருமே சத்தியமேவ ஜயத்தே சத்ய பாதை அப்படி இருக்கு அது உபரிஷத்துக்கு ரொம்ப அழகாக சொல்லுகிறது ஆப்த காமாக ரிஷய ஏன ஆக்கிரமந்தி ஏன சத்தியேனு போட்டுக்கணும் எல்லாம் நீ ஏன சத்தியனை ஏன தபசா ஏன சமய ஏன பிரம்மச்சரியேன எல்லாம் போட்டுக்கலாம் சங்கராச்சாரியர் சத்யாதி சாதன ஸ்துத்தியர்த்தோயம் அர்த்தவாதா இந்த புகழ் என்ன தெரியுமா சத்தியம் முதலான சாதனங்களை போற்றுகின்ற புகழ் மொழிகள் அப்படிங்கிறது சத்தியம் முதலான சாதனங்களை போற்றும் புகழ் மொழிகள் இந்த மந்திரம் என்பது ஆதிசங்கரருடைய உரை ஆப்த காமாகாண என்ன அர்த்தம் ஆசைகளை எல்லா பொருளையும் அடைந்தவர்கள் அர்த்தம் எல்லா பொருளையும் அடைந்தவர்கள் என்பதனுடைய பொருள் என்ன தெரியுமா எல்லா பொருளையும் அடைய வேண்டும் என்கின்ற ஆசையை விட்டவர்கள் ஆப்த காமாக நிவத்த காமாக நிவத்த காமாக அப்படின்னு சொன்னால் எல்லா ஆசையை துறந்தவர்கள் அறிவால் ஆசையை துறந்தவர்கள் எத்தகைய அறிவால் ஆசையை துறந்தவர்கள் உடனே கேள்வி வரணும் நித்திய நித்திய விவேகேன காமன் காம காம நிவத்தாக காம விவர்ஜிதாக எது நிலைச்சிருக்கும் எது நிலைச்சிருக்காது அப்படிங்கிற அறிவுனால ஆராய்ச்சி பண்ணி அனித்தியமான பொருளில் இருக்கக்கூடிய ஆசையை பற்றை விட்டுவிட்டார்கள் தங்களிடம் இருக்கின்ற அனித்தியமான பொருளில் பற்றை விட்டார்கள் தங்களிடம் இல்லாத பொருளை விரும்புகின்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டார்கள் புரியுறது இல்லையா தங்களிடம் இருக்கின்ற பொருளில் பற்றை துறந்தார்கள் தங்களிடம் இல்லாத பொருளை விரும்பிக் கொண்டிருக்கும் எண்ணத்தையும் விட்டார்கள் கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவிய ஸ்ருத அதனால ஆப்த காமாக சொன்ன பொருள் திருஷ்ணா விகத திருஷ்ணாகிறார் சங்கராச்சாரியார் ஆசையை விட்டவர்கள் ஆசையை பகுத்தறிவினால் ஆசையை விட்டவர்கள் எது நிலையானது எது நிலைத்தது என்கின்ற பகுத்தறிவின் காரணமாக நிலைத்ததை விரும்பி நிலையானதில் நிலைத்ததை விரும்பி நிலையற்றதில் ஆசையை விட்டவர்கள் என்று பொருள் அப்படிப்பட்ட ரிஷிகள் ரிஷிகள்னா இங்கே உபாசகர்கள்னு அர்த்தம் ஹிரண்யகர்ப உபாசகாக ஹிரண்யகர்ப்ப உபாசகர்கள் சங்கராச்சாரியார் ரிஷிங்கிற வார்த்தைக்கு ஒரு அழகான அர்த்தம் சொல்கிறார் இது நல்லா நோட் பண்ணணும் ஆதிசங்கர் இதெல்லாம் வந்து பாஷ்ய கிளாஸ் மாதிரி ஆயிடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சங்கராச்சாரியார் வந்து இது ரிஷிங்கிறதுக்கு ஒரு அழகான லட்சணம்னு சொல்கிறார் ரிஷிங்கிறவர் யாருன்னா வஞ்சனை பண்ணாதவர் வஞ்சனை பண்ணாதவர் மனசுலேயும் வாக்குலேயும் யாருக்கும் வஞ்சனை புரியாதவர் யாருக்கும் அடுத்துக்கெடுக்கிறதுங்கிற வேலையெல்லாம் அவர் கிடையவே கிடையாது அப்புறம் மனசு வாக்கு காயம் இதில் எல்லாம் வந்து நேர்மையாக இருப்பர் கோணல் இல்லாதவர்னு அர்த்தம் பேச்சு எண்ணம் சொல் இதில் கோணல் இல்லாதவர் அப்புறம் பொருள் பற்று இல்லாதவர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதவர் பொருட்பற்று அற்றவர் லோபா அப்புறம் வந்து தன்னிடத்தில் பற்று இல்லாதவர் அபிமானம் இல்லாதவர் அகங்கமித்யா அபிமான வர்ஜிதா மித்யா அபிமானம் இல்லாதவர் அதாவது பொய்யான தன்மையில் தன்னை பற்றி நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா தெரிஞ்சது தெரியாதது அந்த கேஸ் இருக்கேன் முதல்ல பார்த்தோமே அவத்யா யாம் பகுதா தெரியும் தெரியுங்கிறது தெரியாது சொன்ன தெரியும் தெரியுங்கிறது தெரியும் தெரியும் தெரியுங்கிறது தெரியாது நம்பர் ஒன் தெரியும் தெரியுங்கிறது தெரியும் தெரியாது தெரியாதுங்கிறதும் தெரியாது தெரியாது தெரியாதுங்கிறது தெரியும் அப்புறம் இன்னொன்று தெரியாது தெரியும் நினச்சின்னு இருப்போம் அந்த குரூப் தான் அந்த கர்மகாண்டிகளையெல்லாம் போட்டோம் நாம் இப்போ இங்கே என்ன நான் ரிஷ் அதெல்லாம் கிடையாது வருடன்னு அர்த்தம் மித்யா அபிமானம் கிடையாது போலி அபிமானமெல்லாம் கிடையாது அப்புறம் வந்து நான் அந்த புண்ணியத்தை பண்ணினேன் இந்த புண்ணியத்தை பண்ணேன்னு எப்போ பார்த்தாலும் பீத்திக்க மாட்டார் அப்படி சொல்லணும் நம்ம பாஷையில் தான் சொல்லணும் அது ஏன் இந்த மாதிரி லாங்குவேஜெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம புரியுற பாஷை இந்த மாணித்துவம் கிடையாதுன்னு அர்த்தம் அப்புறம் பொய் பேச மாட்டார் எத்தனை பாருங்க வஞ்சனை இல்லாதவர் நேர்மையானவர் பொருள் பற்று இல்லாதவர் லோபம் இல்லாதவர்னு அர்த்தம் பொய்யான அபிமானம் இல்லாதவர் தான் செய்த நல்ல காரியங்களை பறைசாற்றி கொள்ளாதவர் போய் பேசாதவர் இவரே ரிஷி எனப்படுவார் இப்போ ரிஷிக்கு லட்சணம் இது குகக மாயா சாட்சிய அகங்கார தம்ப அந்ர்த்த வர்ஜிதா ரிஷயா நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் ரிஷயான என்ன அர்த்தம் கடவுளையே சார்ந்திருப்பவர்கள் கடவுளையே சார்ந்திருந்து அறிவோடு கடவுளையே சார்ந்திருப்பவர்கள் உபாசகர்கள் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அவர்களுக்கு இதுவாக கொஞ்சம் உபாசகர்னா யாருன்னா வேதாந்த விசாரம் பண்ண முடியலன்னா கூட பிரம்மனை உபாசனை பண்ணி அங்கே போய் அடைஞ்சிக்கலாம் இங்கே இந்த உலகத்தில் வேண்டாம் எப்போ பார்த்தாலும் ஆயிரம் ப்ராப்ளம் இருக்குது விடிஞ்செழுந்தால் ஃபோனு செல்ஃபோனு எல்லாத்துலேயும் அவருடைய இடைஞ்சலாக இருக்குது நம்ம பிரம்ம லோகத்துக்கு போய்ட்டு அங்கே படிக்கலாம் இந்த லோகத்தில் படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி படித்தாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆகையினால என்ன பண்ணுறதுன்னா பிரம்மலோகத்துக்கு போயிரு பிரம்மலோகம் இதுக்கு பேர் பிரம்மலோகம் ஏன் வச்சுங்கோ இந்த இடத்துக்கு பேர் என்ன பிரம்மலோகம் அட்லீஸ்ட் இதுக்காக பிரம்மலோகம் பேர் வைப்போம் வச்சிருக்கோம் அதெல்லாம் இருக்கா இல்லையா இங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா படித்தா புரியறதுன்னு நினைக்கிறேன் அதனால் இங்கே முடியலன்னா நீங்கள் அந்த பிரம்மலோகத்துக்கு போகணும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற பிரம்மலோகத்துக்கு போகணும் பிரம்மன்னா அந்த உலகத்திற்கு போய் செய்கிறார்கள் ஆக்கிரம்தீனா வியாபிக்கிறார்கள் ஆக்கிரமிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதான் இங்கே ஆக்கிரமித்தி ஆக்கிரமந்தின்னா என்ன அர்த்தம் சென்று அடைகிறார்கள் அர்த்தம் இந்த இடத்துல ஆக்கிரமந்தின்னா என்ன நம்ம அர்த்தம் இல்லை அவன் என்னோட புடுங்கினுட்டான் ஆக்கிரமிச்சுட்டான் அந்த அர்த்தத்தில் இல்லை சொத்தை ஆக்கிரமிச்சிட்டான் அந்த அர்த்தத்தில் இல்லை அந்த சென்று அடைந்தார்கள் அர்த்தம் ஆக்கிரம்தி கிரம் தாத்து ஆகையினால அதை அடைந்தார்கள் அர்த்தம் அது எந்த இடம்னா எத்த தத் சத்தியசிய பரமம் நிதானம் எங்கு அந்த சத்தியத்தின் மேலான இருப்பிடம் இருக்கிறதோ அந்த இடத்தை அடைகிறார்கள் நீங்கள் ரெண்டு புரிஞ்சுக்கணும் இங்கேயே மோட்சத்தை அடைகிறதும் இருக்கு எங்கு அந்த சத்தியத்தின் மேலான இருப்பிடம் இருக்கிறதோ எங்குன்னா என்ன பிரம்மலோகம் அதை அடைகிறார்கள் இங்கேயும் நாம் புரிஞ்சுக்கலாம் எங்குன்னு நீங்கள் விருதுநகரில் இருந்தோ இல்லை மெட்ராஸ்லருந்தோ எந்தெந்த ஊரில் இருந்து எங்கு சென்றால் எங்கு சென்றால் அந்த மைப்பொருளை அறிந்து கொள்ள முடியுமோ அங்கு சென்றோம்னா ஆக ரிஷிகள் அதை அடைகிறார்கள் சத்தியசிய பரமம் நிதானம் மேலான இருப்பிடம் அரிசம் பரமம் நிதானம்னா மேலான இருப்பிடம் எதனுடைய மேலான இருப்பிடம் சத்தியத்தின் மேலான இருப்பிடம் இந்த வியாபகாரிக சத்தியத்துக்கு பாரமார்த்திக சத்தியந்தான் மேலான இருப்பிடம் அங்கே போனால் ரெண்டர்த்தம் பண்ணிக்கணும் இகலோக்கே பிரம் வேதாந்த விசாரம் அல்லது பிரம்மலோகே வேதாந்த விசாரம் அங்கே முக்தி கிரமமுக்தியையையோ அல்லது ஜீவன் முக்தியையோ அடைகிறார்கள் இங்கேயே ஜீவன் முக்தியையோ அல்லது கிரமமுக்தியையோ அடைகிறார்கள் ஏன்னா இது முதல் மந்திரத்தோட கனெக்ட் பண்ணதுனால இது உபாசனாபரமாகவே சொல்லப்பட்டு ஒருவேளை சாஸ்திரம் புரியலன்னா அங்கே போய் நிச்சயமாக அடையலாம் கவலைப்படாதே அப்படின்னு அர்த்தம் உபாசனை பண்ணி அங்கே அடைஞ்சு விடலாம் அடுத்த மந்திரம் படிக்கலாம் நேராக இருக்குது ப்ஹச்சு திவ்யம் அச்சிந்திய ரூபம் சூக்ஷ்மாச்சதத்து சூக்மதரம் விபாதி தூராத் சுதூரே ததிஹாதிக்கே பசியம் பிஹச்சி அச்சித் சூக்மாத்தரம் விதி உ அுதமான வாக்கியங்களால் மீண்டும் மீண்டும் அந்த பேருண்மையை உணர்த்திக்கொண்டே இருக்கிறது கருணையோட இந்த மந்திரத்திலிருந்து நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் ஆத்ம ஜானம் அதிசூக்ம புத்தியாணியா கிரகணீயா ஆத்ம வித்தியா அதிசூக்ஷுத்தியா கிரகிதவ்யா அப்படி போட்டுக்கலாம் கிரகிதவ்யா நோக்கரிய நோக்கு அதே தான் என்னது அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புளை காட்டி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதே தான் இங்கே சொல்லப்படுகிறது நீ வந்து அங்கே இங்கேயும் போக வேண்டாம்ப்பா இங்கே இகைவம்விகைவிகி இங்கேயே பாரு சரி பசியத்விஹைவ பஷ்ய்சங்கரா அப்படியே போட்டிருக்கார் பஷ்யா அறிவுள்ளவர்கள் அதாவது ஆறாவது அறிவு படைத்தவர்களுள் அப்படி போட்டுக்கணும் ஆறாவது அறிவு படைத்தவர்களுள் இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மற்ற சேதனா வசூன்னு போட்டார் சேதன வஸ்துக்களின்னே புரிஞ்சுக்கலாம் ஆனால் நமக்கு தான் மனுஷியன்தான் இங்கே விசேஷனம் விசேஷம் இகைவ குஹாயாம் நிகிதம் விபாதி விசேஷேன பாதி அது ஹிருதயத்திலே இருக்கப்பா மலர்மிசை ஏகினான் அதே கருத்து தான் திரும்ப திரும்ப சொல்லப்படும் அந்த பிரம்மனுடைய லக்ஷணம் சொல்றது பாருங்க தத்து பிரகத்து அது மிக பெரியது ப்ரகத்து அதாவது சத்தியம் முதலான சாதனங்களால் அடையப்படுகின்ற அந்த பிரம்மமானது மிக பெரியது மிக பெரியதுன்னா என்ன அர்த்தம் பெரியதுக்கெல்லாம் பெரியது அதே தான் திரும்ப சொல்ல முடியும் பெரியதற்கெல்லாம் பெரியது பரம்பொருள் பெரிய பொருள் பெருமாள் தத் திவ்யம் திவ்யம்னா என்ன அர்த்தம் இந்திரியங்களுக்கு புலப்படாதது பெரிய பொருள்னால் அதுக்கு எதாவது என்னது இது வச்சு கருவி வச்சு பார்த்துடலாமா பெரிய பொருள்னு சொன்னால் ஏதாவது பெரிய டெலஸ்கோப் வச்சு அதை பார்க்கலாமா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாதப்பா அது பெரியதில் பெரியதுன்னு சொல்லணும் ஆனால் ப்ரகத்துன்னு சொல்லி எடுத்து பிரம்மன்னாலே ப்ரஹத்தமத்வாத் பிரம்ம பிரஹ் விர்தவ் அப்படின்னு தாத்து பாடம் திவ்யம்னா என்ன அர்த்தம் ஸ்வயம் பிரகாசம் சங்கராச்சாரிய சொல்றார் பொறிகளுக்கு புலப்படாதது அனைத்துலகு நின்னை அவலன்கள் காண்கிலா ஆக இந்திரியங்களுக்கு புலப்படாத அவ்வக்தம் அர்த்தம் திவ்யம்னா என்ன அர்த்தம் ஸ்வயம் பிரகாசம் அனிந்திரிய கோச்சரம் இந்திரியங்களுக்கு புலப்படாதது உணர்வு பொறிகளுக்கு புலப்படாதுன்னு அர்த்தம் அச்சிந்திய ரூபம் மனதுக்கும் புலப்படாதது மனதிற்கும் புலப்படாதது ஏன்னா மனசுக்கு அது விஷயமாக ஆகாது அச்சிந்திய ரூபம் தத்து சூக்மாத்து சூஷ்மதரம் நுண்மையில் நுண்மையானது சூக்மாத்து சூஷ்மதரம் இதான் ரொம்ப முக்கியமாக எடுத்துட்டுருக்கேன் நான் நுண்மையில் நுண்மையானது ஆகாசந்தான் இருக்கிறதுலே நமக்கு தெரிஞ்சு நுண்மையானது அது ஆகாசத்துக்கு நுண்மையானதுன்னா எப்படி அது கிரகிக்கிறது சைதன்யம்னு நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு புரியாமல் இல்லை உபனிஷத்தை அப்படி உபதேசம் பண்ணுறது தூய உணர்வு நுண்ணியதிலும் நுண்ணியது பெரியது அப்படி சொல்லியிருக்கு அப்போ நம்ம போட்டுக்கணும் பெரியதிலும் பெரியது எந்த ஸ்கோப்பும் அதுக்கிட்ட எடுபடாது மைக்ராஸ்கோப் எலக்ட்ரானிக் மைக்ராஸ்கோப் அந்த ஸ்கோப் இந்த ஸ்கோப் நோ ஸ்கோப் கிடையவே கிடையாது ஏன்னா அந்த ஸ்கோப்பை யூஸ் பண்ணுறவனுடைய ஸ்வரூபத்தை எப்படி ஸ்கோப்பு காட்டும் ஸ்கோப்பை யூஸ் பண்ணுறவனுடைய இந்த கண்ணாடி என் கண்ணை விளக்கிறதா கண்ணு கண்ணாடியை விளக்குறதா ஒரு நாள் நடக்காது ஆகையினால் கண்ணாடி வந்து கண்ணுக்குத்தான் இந்த கண்ணாடி வழியாக உலகம் தெரியறதே தவிர கண்ணாடிக்கே தானாக உலகம் தெரியிறதா கண்ணாடி தான் கண்ணை காட்டுறதா இல்லவே இல்லையே ஆகையினால் அது நான் என்னையே நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியவே முடியாது ஒரு நடக்காது சூக்ம தரம் விபாதி விசேஷேன அதுதான் எல்லாவற்றையும் பாந்தம் தமேவ அனுபாத்தி சர்வம் அது வந்து அஜானிக்கு நீங்கள் சொல்ல சொல்ல சொல்ல சிக்சராகவே இருக்கு சுவாமி தூராத் சுதூரே தூரா சுதூரேன்னு தான் தலைக்கு மேலே போயின்ண்டே இருக்குது சிக்ஸருங்கிறது தலைக்கு மேலே போகிறது தானே அல்ல தூரா சுதூரே அஜானிக்கு அது ரொம்ப தூரமாக நமக்கெல்லாம் இது எப்போ வரப்போகிறது நமக்கு இந்த பிறவியில் முக்தி இல்லை இந்த உபனிஷத்து கிளாஸ்லருந்து என்ன தெரிஞ்சுதுன்னா நமக்கு இந்த பிறவியில் இது விளங்காதுன்னு புரிஞ்சுது அதுதான் புரிஞ்சுன்னே எப்படி இருக்குது பாருவோம் நல்ல வேலை வாத்தியார்ட்டு மாத்திரம் எங்கிட்ட வந்து அதை நீங்கள் சொன்னது ஒன்றுமே எனக்கு விளங்கல சுவாமி அப்படின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தி போய் நமஸ்காரம் பண்ணுங்கோ இல்லாட்டி ஒன்று பண்ணுங்கோ ஃபுட்பாத்து போட்டிருக்கு ஆகையினால எனக்கு ஞானம் வேணும் ஞானம் வேணும் நல்லா புரியணும் புரியணும் சொல்லி பிரதர்ஷனம் பண்ணிகிட்டே இருக்கும் எல்லாம் குணங்களெல்லாம் கடைப்பிடிங்கோ கடவுள் காப்பாற்றிட்டோம் தூரா சுதூரே தொலைவில் எல்லாம் அது வெகு தொலைவில் இருக்கிறது விசாரம் செய்பவர்களுக்கு இங்கேயே இப்பொழுதே எனக்கு போட்டுப்பாந்தி அது எங்க இருக்கு இங்கே இருக்குங்க உள்ளத்தில் குகையில் பார்ப்பவனாக அது இருக்கிறது நீதான் பார்ப்பான் புரியுறதில்லை இப்போ பார்ப்பான்னுக்கு அர்த்தம் சொல்றதில்லை பார்ப்பான் அகத்துளே பார்ப்பசு ஐந்துளை அப்படின்னா ஜீவாத்மான்னு அர்த்தம் மேய்ப்பாரும் இன்றியே வெறித்து திரிவன மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசுஐந்தும் பாலாய் சொரியுமே அப்படின்னா அர்த்தம் இந்திரியங்கள்னா நமக்கு அனுகூலமாக இருக்கும் அதெல்லாம் உபனிஷத்து சொல்லி மகி யான் குஹா யான் தாத்து பிரசாதம்னா என்ன தெரியுமோ இந்திரியங்களுடைய பிளஸ்ஸிங்கன்னு அர்த்தம் நம்முடைய இந்திரியங்களுடைய பிளஸ் இந்திரியங்களுடைய பிளஸ்ஸிங் என்ன நம்ம மனசை கெடுக்கிற விஷயங்களில் போகாமல் இருக்கிறது தான் இந்திரியங்களுடைய நம்முடைய உள்ளத்தை மாசுபடுத்துகின்ற பொருள்களில் நம்மை செல்லவிடாமல் பாதுகாக்கிற அனுகிரகம்தான் இந்திரியங்களுடைய அனுகிரகம் எனக்கு கண்ணு பிளஸ் பண்ணியிருக்கு காது பிளஸ் பண்ணியிருக்கு அப்படி இது ஒரு ப்ரெசென்டேஷன் நான் கட்டுப்படுத்துகிறேங்கிறது இல்லை அதோட அனுகிரகம் அது நான் சொன்னதெல்லாம் கேட்டது ஆகையினால் அதனுடைய அருளால் பொறிகளின் அருளால் மனதின் அருளால் குருவின் அருளால் உணர்ந்து கொண்டேன் நான் சொன்னதெல்லாம் கேட்டது என் கண்ணும் காதும் ஊக்கும் நாக்கும் நீ இப்படி பண்ணாதே இப்படி பண்ணுன்னு சொன்னோடனே சரி சரினு கேட்டுது அது கேட்டதே பெரிய அதிசயம்தானே அப்படி ஒரு அர்த்தம் ஆ அந்த பஷியசூன அர்த்தம் பார்ப்பவனிடத்திலே பார்ப்பவன் ஞான் வச்சுங்க பார்ப்பான்னு சொன்னால் இதுதான் அர்த்தம் பார்ப்பான்னா சைத்தன்யன்னு அர்த்தம் பார்ப்பான் சைத்தன்யம் பார்ப்பான் ஈசிகோல் டு உணர்வுன்னு அர்த்தம் பார்ப்பானை பார்ப்பவனே பார்ப்பான் அப்படி நான் சொல்லலை பிரம்ம ஜானாதி பிராமணஹா ஸ்லோகமே இருக்கு பிறக்கிற போது சூத்ரனா புறக்கிறான் இந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வச்சா த்விஜனாகிறான் இருபிறப்பாளனாகிறான் வேதத்தை அத்தியனம் பண்ணினா விப்ரனாகிறான் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா பிராமணனாக ஜன்மே சூதிரம் ஜாயே ட்விஜ் வேத பாட் விமர்மண பாற்பவன பாப்பவனே பார் பாவன உணர்வை உணர்பவனே உணர்வா பேர்வியணும் ஆஹ்கு தத்துகத்காயம் நிகித்தம் தத்து பிர அது பெரியதில் பெரிய அப்படி அண்மையம் பண்ணிக்கணும் பஷியத் சுனா என்னர்த்தம் உயிர் உள்ளவைகளில் உணர்வு உணர்ச்சி வெளிப்படுகின்றவைகளுள் அது உணர்வாக இருக்கிறது என்னது உள்ளதும் இல்லதும் உன் உற்ற உணர்வது உன் உளம் கண்டது எல்லாம் தள்ளென சொல்லி உன் உளம் கண்டது எல்லாம் முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முற்றச் செய்தே என்னது இன்னொரு பாட்டு இருக்கே சரி சிந்தை பிறந்ததும் ஆங்கே அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே எந்த நிலைகளும் ஆங்கே கண்ட யான்தான் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே வருக அது நல்ல பாட்டு தான் ும் இங்கென்றும் உண்டோ சச்சிதானி நிறைந்தது கண்டால் பின்னர் ஒன்றென்று இரண்டென்று உரைத்திடலாமோ நிறைய சொல்லலாம் அடுத்த மந்திரம் இன்னும் இந்த நுண்மையில் நுண்மையானதுங்கிற கருத்தை விளக்கி சொல்லுகிறது மந்திரத்தை படிக்கலாம் ந சக்குஷா கிரியாச்சா நானியை தபா கமணிரி வா विशुद्ध நானியை தேவை பிரசாதசத் துதம் நிஷ்கலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் எனக்கு எல்லாரும் சங்கராச்சாரியன் நல்லா விளக்கம் சொல்லியிருக்கார் எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள் நீங்க அது ரொம்ப முக்கியமாக கவனமாக புரிஞ்சிக்க வேண்டிய மந்திரம் இது அது நுண்மையிலும் நுண்மையானது நோக்கரிய நோக்கு கூர்த்த மெஞ்ஞானத்தால் கண்டுணர்வார் என்பதன் விளக்கமே இந்த மந்திரம் எட்டாவது மந்திரம் கூர்த்த மெஞ்ஞானத்தால் கண்டுணர்வார் அப்படி போட்ட தன் கருத்தின் நோக்கரிய நோக்கு அது கூட வேண்டாம் கூர்த்த மெஞ்ஞானத்தால் கண்டுணர்வார் கூர்த்த மஞ்ஞானம் விஞ்ஞானம்னு சொன்னால் போகிறதோ கூர்த்த விஞ்ஞானம் கூர்த்த விஞ்ஞானத்தால் கண்டு உணர்வா இந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா இந்த பாரு ஐயம் ஆத்மா அதை போட்டுக்கணும் சப்ளை பண்ணிக்கணும் அயம் ஆத்மா சக்குஷா ந கிரியது கண்ணால் பார்க்க முடியாது ஏற்கனவே சொன்னதுதான் அதிரேஷ்யம் அச்சுஸ் அதுக்கும் கண்ணு காது கிடையாது அதுக்கும் ஞானேந்திரிய கர்மேந்திரியம் கிடையாது ஜானேந்திரிய கர்மேந்திரியங்களாலும் அதை தெரிஞ்சுக்க முடியாது ஆகையினால சூஷா கிரியே நே திருஷதி ரூபம நுஷா பசிய கஷ்டைனீஷாமிக் இதனுடைய ரூபம் முன்னாலே இல்லை நசி கஷ்டம் கண்ணால ஒருவன் இதை காண்பதில்லை பின் எப்படி காண்றானா ஹிருதாம மண்ணல்ல பக்குவம் இல்லை நல்ல சிந்தனை உள்ளவனால் நல்ல ஆராய்ச்சி உள்ளவன் சிந்தனை உள்ளவனால் சாஸ்திர ஆச்சாரியனுடைய அனுகிரகம் உள்ளவனால் நல்ல சுய புத்தியும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தோடு கூடிய புத்தியும் உள்ளவனால் மனசா அபிக்ளுப்தா அவனால் அது பற்றி கொள்ளப்படுகிறது ஏனம் விதுர் அமிர்தாஸ்தே பவந்தி இந்த உண்மையை உணர்கிறானோ அவன் மோட்சத்தை அடைகிறான் மகாநாராயண புருஷத்தில் இந்த வாக்கியம் இருக்குது அப்போ இங்கே இந்த மந்திரம் என்ன சொல்கிறது சக்ஷுஷா ந கிரஹியத்தை வாச்சா அப்படி ந கிரஹியத்தை வாக்காலும் இது கிரகிக்கப்படுவதில்லைன்னு ஒரு வாக்கு வருங்குது இந்த வாக்கியம் என்ன சொல்லுகிறது வாக்காலும் அது கிரகிக்கப்படுவதில்லை வாக்கால் கிரகிக்கணும்னா என்ன அர்த்தம் அதுக்கு ஏதாவது ஒரு நிறத்தை சொல்லணும் அதுக்கு வாக்கால் கிரகிக்கணும்னா அதுக்கு ஜாதி குணம் கிரியா அது எந்த சேர்ந்தது அது மனித இனமாக மிருக இனமான எல்லா இனத்துக்கும் அதுதான் இப்போ ஆதாரம் அதுக்கு என்ன குணம்னா அது எல்லா குணத்துக்கும் அது ஆதாரம் நிற்குணம் அது என்ன வேலை பண்ணும்னா அது ஒரு வேலையும் பண்ணாது அகர்த்தா அபோக்தா ஆனால் அதுதான் வந்து எல்லா கர்த்தாவுக்கும் போக்தாவுக்கும் ஆதாரம் அதுக்கு என்ன சம்பந்தம்னா அது இல்லாத பொருளே கிடையாது அது எதோட சம்பந்தம் வச்சிருக்கிறது ஜாதி குணக் கிரியா சம்பந்தம் ஒன்றுமே கிடையாது அதனால் வாக்கால சொல்ல முடியாது வார்த்தையால இந்நிறத்தன் இன்ன இன்ன வகையன் என்று எழுதி காட்ட ஒண்ணாது வாசித்து காணனாதது பூசித்து கூடனாதது அது நடக்காதப்பா அதனால வாச்சா நகிரியது அப்படிப்பட்ட வாக்கால் வாக்கு என்ன பண்றது உபனிஷத் வாக்கியம் என்னன்னா வாக்க நீக்கிற வாக்கு வாக்க நீக்கிற வாக்கு வாக்க நீக்கிற வாக்கால அதை புரிஞ்சிக்க முடியும் அதோட மெத்தேடு சொல்லி கொடுக்குற மெத்தட் இப்போ நம்ம வந்து இது பண்ணுறோம் பாருங்கள் நம்ம யாரோ ஒருத்தரை வந்து க்விஸ் ப்ரோக்ராம் மாதிரி வச்சோன்னு வச்சுக்கோங்கோனே எதையோ ஒன்று சொல்லிவிட்டு அதுவா இதுவான்லாம் கேட்டுகிட்டே இருப்போம் இப்படி அந்த இதுக்கு சொல்லுவாங்க அந்த பழைய காலத்துக்கதை இப்போல்லாம் அப்படி இல்லை இப்போ வந்து இந்த இதை பற்றியா என்னுடைய உட்பீ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இவர் தான் என்னுடைய உட்பீன்னு அவளும் சொல்லுவாள் அவளும் சொல்லுவாள் இல்லை அந்த ஸ்பௌஸ்ன்னு ஒரு வார்த்தை வேறு வந்திருக்கு எல்லாம் சொல்லிவிடுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் சொல்லிடுவாங்க சௌரியம் அந்த காலத்தில் அப்படி இல்லை யார் அது அவரா அவரை தலையை குனிஞ்சுட்டே சொல்லுவாள் அந்த காலத்தில் இந்த தலையை இப்படி இந்த அந்த நான் நான் பார்த்துருக்கேன் வீட்டில் கல்யாணத்தின் போது இப்படி இந்த காலை இப்படி வச்சு இப்படி உட்காந்து தலையை குனிஞ்சுன்றிருப்போம் பொண்ணு அதெல்லாம் அந்த காலம் சுவாமி நாங்கள் நிமிந்தோம்னா நீங்கள்லாம் இருக்க முடியாது இல்லையா இதுதான் நிமிர்ந்துருக்கேன் நிறைய பாருங்க அப்படி உட்கார்ந்து இப்படியே இருப்பாங்க நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்புறம் அதெல்லாம் போயிடுது இப்போ எல்லாம் அப்படி கிடையாது நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் இது புதுமை பாரதியாருடைய புதுமை பெண் நான் அதெல்லாம் ரொம்ப சொல்லு எதுக்கு நான் அந்த உதாரணம் சொல்லியிருக்கேன் கைவல்லி நவீனத்தில் சொல்லியிருக்கு தன்பதி அல்லா பேருங்கிற உதாரணத்தில் சொல்லியிருக்கு இந்த கூட்டமாக இருக்கிற போது ஒரு தோழி கேட்குற ஆளாம் இதில் உங்கள் ஹஸ்பண்டு யார் அவரா அந்த கண்ணாடி போட்டிருக்காரு அவரா இந்த கையில் வில்லு அந்த காலத்தில் அவரா இவரா அந்த கையில் வில்லு வச்சிருக்காரு அவரா இந்த ஒரு மாதிரி த தலை முடிப்படி அவரா அப்படி ஒன்று ஒன்றா கேட்டு ம் ம் அப்படின்னா கடைசியாக அவர் யார் ஹஸ்பண்டோ கரெக்டாக சொன்னேன் மௌனமாகிட்டாள் அவள் வெட்டி மௌனமானாள் அப்படின் வெட்டி அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்னெல்லாம சொல்கிறாங்க பர்வம் பேதை பெதும்பை மடந்தை மங்கை எல்லாம் ஒன்றும் காணும் இப்போ எல்லாம் பேண்ட் ஹாய் அப்படின்னா என்ன சொல்ல முடியாது சுவாமிஜியே ஹாய்னா என்ன பண்ணுறது இல்லை நான் நீர் தேவை ஸ்தபசா கர்மனாவா ஆக வாக்கால் அது கிரகிக்க முடியாதுங்கிறதுக்காக வார்த்தை என்னென்ன நேதி நேதி வாக்கியத்தினால சொல்றதே தவிர என் காலையில் சொல்றோமே அகிலா வாசி என்வோ தம் தேவ தேவ மஜமச்சுத மாரகிரியம் அது படித்தாலே அதேதான் இது நாப்பி வாச்சா வாச்சா நாப்பி கிரஹியத்தை இந்த கிரகியத்தை தான் எல்லாத்துலேயும் கிரியாபதம் வந்து கிரஹியதே சக்ஷுஷா அயம் ஆத்மா வாச்சா அயமாத்மா ந கிரஹியத்தை அபி அபிச்ச மேலும் அப்படின்னா வார்த்தையால் புரிய வைக்க முடியுமா வார்த்தையால் புரிய வைக்க முடியாதுங்கிற வார்த்தையால் புரிய வைக்க முடியும் புரியுதோ வார்த்தையால் புரிய வைக்க முடியாதுங்கிற வார்த்தையால் புரிய வைக்க முடியும் எப்படி வார்த்தையா எப்படி சொல்லுதான் வார்த்தை அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு வார்த்தையால் புரிய வைக்க முடியாதுங்கிற வார்த்தையால் எப்படி புரிய வைக்க முடியும்னு கேட்டால் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு அது என்ன வார்த்தைன்னா எதனால் வார்த்தைகள் எல்லாம் விளங்குகின்றவனவோ வார்த்தைகள் எதனை விளக்காதோ எத் வாச்சா அனப்பியுதித்தம் ஏன வாக் அபியுத்தியத்தே ததேவ பிரம்ம உபாசத்தை உபனிஷத் உபனிஷத் எதனால் வாக்குகள் எல்லாம் விளங்குகின்றனவோ வாக்கு எதனை விளக்காதோ அப்படின்னு சொல்ற போதே வார்த்தைகளால் விளக்கிக் முடியாத பொருள் வார்த்தையால் விளக்கப்பட்டது எப்படிப்பட்ட வார்த்தையால் விளக்கப்பட்டது முரண்படுகின்ற வார்த்தையால் விளக்கப்பட்டது சொற்களை முரண்படுத்துவதன் மூலம் விளக்கப்பட்டு அது பெரியதில் பெரியது அது சிறியதில் சிறியது என்னது இது உருப்படியாக ஒன்றும் சொல்லப்படாதா பெருசுனா பெருசுன்னு சொல்லிட்டு போங்கோ சின்னதுன்னா சின்னதுன்னு சொல்லிட்டு போங்கோ அப்படின்னா பெரியதில் பெரியது சிறியதில் சிறியதுன்னா காண்ட்ரடிக்ஷன் அர்த்தம் அது ஆங்கிலத்தில் சொன்னால் புரியும் சம்ஸ்கிருத்திலையும் சொல்லலாம் முரண்படுகின் அதாவது சொற்களால் அதை விளக்க முடியாது சொற்களை முரண்படுத்தினால் அதனை விளை ஒருவாறு இல்லை தெளிவாகவே விளக்கலாம் இந்த ஒருவாருன்னு போடுறது கூட தப்புன்னு தான் என்னோட அபிப்பிராயம் தெளிவாகவே விளக்கி விடலாம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது அதுக்கப்புறம் மௌனம்னா புரியும் அதுக்கு முன்னாடியே மௌனம்னா புரியாது இப்படி திடீர்னு இப்படி காமிச்சா என்னன்னா ஓஹோ சுவாமிகளும் பொடி கேட்குறாரு போட்டுருக்குண்ணா சந்தேகம் வந்து திடீர்னு நான் நினச்சேன் நான் தட்சிணாமூர்த்தியும் இப்படியே வச்சிட்ருக்கார் அப்படின்னா ஓஹோ அவரும் பொடி போடுறவரு தான் போல் இருக்கு அப்போ தட்சிணாமூர்த்திக்கு பொடி போட்டால் நல்லதுண்ணா அப்படி வந்தாலும் உந்துன்னு ஒரு சம்பிரதாயம் நினைக்காதீங்க அப்படிலாம் நிறைய ஆள் நம்ம இருக்கான் என்ன வந்து இது நம்ம இதுக்கு தியாகராஜர் இருக்கார்ல திருவாரூர் தியாகராஜருக்கு இந்த இந்திர பூஜைன்னு பேர் அந்த தேவேந்திர பூஜையில் என்ன தெரியுமா ஒரு தங்க டப்பாவை தரப்பார் அந்த சிவாச்சி குருக்கள் திறந்து சுவாமிக்கு பொடி போடுவார் குண்டு இருக்கு போயிருக்கு ஏன்னா தேவலோகம் இந்திரனுடைய பூஜை இல்லையா அப்போ இந்திரனுக்கு மூக்குக்கு வேணும் காதுக்கு வேணும் எல்லாத்துக்கும் விடணும் அது அங்கே தர்ப்பணம் தானே ஒரே தர்ப்பணம் தான் இந்த இங்கே காட்டில் அங்கே அதிகமான தர்ப்பணம் தர்ப்பணம்னா என்ன இந்திரிய விஷயங்களை திருப்திப்படுத்துறது அந்நைஹி தேவைஹி நிரஹியத்தை மேலும் விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓம் பத்ரங்கருணே பிஸ்ருணயாம தேவ பதிரம் பசியேமாஜேமேவி தஞ்சாயுந்திரோஸ் நூஷா விஷவே நோரி நோகஸ்பாத்து ஓஷரோ குருராத்மேதி மூத்திபேதவி வோமவத்யாத்தேகாய திணாமூர்த்தயே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கி